வணக்கம் அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு பொது பொது அறிவு குவியலுக்காக வெந்தர்புக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அண்மையில் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலமான ஆளுநர் பல்ராம்ஜி தாஸ் டாட்டன் என்பவர் சத்தீஸ்கர் மாநிலத்தின் ஆளுநராக இருந்தவர் ஆவார் இந்தியாவில் மக்கள் வாழ உகந்த நகரங்கள் உள்ளது அதாவது முதல் மூன்று இடங்களை பிடித்துள்ள நகரங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ளது மூன்று ரோஜஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் பெண்களுக்கான பிரிவில் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் சிமோனோ ஹாலே என்பவராவார் இவர் ருமேனிய நாட்டை சார்ந்தவர் நான்கு சர்வதேச உள்நாட்டு மொழிகள் ஆண்டாக இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஆண்டை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று அறுபத்தி கிலோ மல்யுத்த பிரிவில் இந்தியாவிற்கான முதல் தங்கப்பத கத்தை வெள்ளவர் இரண்டு எந்த நாட்டு விஞ்ஞானிகள் சூரியனுக்கு அப்பால் பூமியை போல மக்கள் உயிர் வாழக்கூடிய மூன்று கிரகங்களை கண்டுபிடித்துள்ளனர் மூன்று மத்திய பிரதேச மாநில அரசு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களுக்கு வழங்காத விருது எது நான்கு ராஜஸ்தான் மாவட்டத்தில் சாரி ராஜஸ்தான் மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் முதல் பசுக்களுக்கான சரணாலயம் அமைய மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி